வணக்கம் தினமர துளிக்காக சென்னை உங்கள் அன்பு அழை மேலு நம்ம இன்னைக்குளவர் இருக்கு இல்லையா இந்த காலிஃபிளவர் வந்து புற்றுநோய் செல்களை தடுக்க கூடிய ஆற்றல் உடையதுன்னு சொல்றாங்க காலிஃபிளவர் கிடைக்கிற காலத்துல நம்ம ரெகுலரா சமையல்ல எந்த வகையிலாவது பயன்படுத்துறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கூட எந்த வகையில பிடிக்குமோ அந்த வகையில் நீங்க செஞ்சு கொடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா முட்டைகோஸ் முட்டைகோஸ்ல விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு இந்த முட்டைகோஸையும் அடிக்கடி சமையல்ல சேர்த்துக்கிறது புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கக்கூடியது கேரட் கேரட் எடுத்துக்கிறதுனாலும் நமக்கு புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கும் தக்காளி தக்காளியிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு நம்ம தக்காளி ரெகுலரா சமையல்ல நம்ம சமையல்ல சேர்த்துப்போம் அப்படி சேர்க்காதவங்களா இருந்தா இனி தக்காளி சமையல்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க திராட்சை சிவப்பு மற்றும் ஊதா நிற திராட்சை அந்த தோல்லயே நமக்கு வந்து புற்று நோய் புற்றுநோய் செயல்களை மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு திராட்சை எடுத்துக்கோங்க திராட்சை மட்டும் இல்லைங்க மிளகாய் நம்ம வந்து காரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரமே மிளகாயே சேர்த்துக்காமலாம் இருக்க கூடாது காரமும் ஒரு சுவைதானே அறு சுவையில அதனால காரம் ஒரு கப்பு திராட்சை எடுத்துக்கிற இக்கோல்ல ஒரு ஸ்பூன் மிளகாயிலையும் சக்தி இருக்குன்றாங்க அதனால மிளகாயும் நம்ம சமையல்ல பயன்படுத்தணும் மஞ்சள் உங்க தெரியும் கிருமி நாசினி மஞ்சளை வந்து சமையல ரெகுலரா பயன்படுத்தணும் சிலர் என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமா நம்ம பொடி விற்குதுன்னு வாங்கி சமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த பொடியில மஞ்சள் கலந்துருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அதனால முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்லயே அரைச்சு பயன்படுத்துங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க அரைச்சு கலந்து வச்சிருங்க பூண்டு எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம் பூண்டு சாப்பிடுவாங்களா இருந்தா தனியாவே அவங்களுக்கு தனியா பூண்ட நெயில வதக்கி கூட நீங்க கொடுக்கலாம் பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் நீங்க பழ வகையில பாத்தீங்கன்னா ஆரஞ்சு லெமன் மாதுளம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரை வகைகள் எல்லா கீரையிலும் இரும்பு சத்து கால்சியம் எல்லா சத்துக்களுமே இருக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு முக்கியமா முருங்கை கீரையில பாத்தீங்கன்னா அதிக சத்துக்கள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறையாவது இல்ல ரெண்டு முறையாவது நம்ம கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி தொடர்ந்து நம்ம உணவுகளை நம்ம உணவுல பழக்கத்துல கொண்டு வந்துடணும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னா அடம் பிடிப்பாங்க அது நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல வாயில ஊட்டுறீங்களா சுவைக்கு கொடுக்குறீங்களா அப்பவே நீங்க ஒவ்வொரு காயா அப்படி நல்லா மசிச்சு மசிச்சு கொடுத்து அதை சூப் மாதிரி கொதிக்க வச்சு அப்படி கொடுத்து கொடுத்து கொடுத்து பழ குழந்தைங்களுக்கு இந்த ருசியெல்லாம் பழக்கி விட்டுடணும் அப்ப எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க என்ன நண்பர்களே கேன்சர் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சில உணவுகளை தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இது ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்